வணக்கம் நட்டினியின் சரித்திரம் தொற்ற சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று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 பிரெஞ்சு வானியலாளர் ஒர்பெயின் ஜோசப் மற்றும் பிரிட்டிஷ் வானியலாளர் ஜான் ஆடம்ஸ் ஆகியோரால் கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு நாசாவின் சர்வேயர் 2 விண்கலம் சந்திரனின் கோர்பனிகஸ் என்ற இடத்தில் மோதியது இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் 1215 இருநூற்றி பதினைந்தாம் ஆண்டு குப்லாய்கான் மங்கோலிய பேரரசர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு யோகான் பிரான்ஸ் என்கே ஜெர்மன் வானியலாளர் ஆயிரத்தி ஆண்டு ஹரி சிங் ஜாமு ஜம்மு காஷ்மீர் சுதேச சமஸ்தானத்தின் இறுதி டோக்ரா குல மன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது ஆண்டு எஸ் குலேந்திரன் தென்னிந்திய திருச்சபையின் யாழ்ப்பாணத்தின் முதலாவது ஆயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ராம்தாரி சிங் திங்கர் ஹிந்தி கவிஞர் விடுதலைப் போராட்ட செயல்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அசிமா சேட்டர்ஜி இந்திய வேதியியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கு அழகிரிசாமி தமிழக எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மது மலையாள திரைப்பட நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நவநீதம் பிள்ளை தென்னாப்பிரிக்க நீதிபதி முன்னாள் ஐநா மனித உரிமை ஆணையாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு குமார் சானு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 ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு உர்பெயின் லெவரியே பிரான்ஸ் கணிதவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சிக்மெண்ட் பிராய்டு ஆஸ்திரிய மருத்துவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு பி யூ சின்னப்பா தமிழ் திரைப்பட நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு சி டபிள்யூடபிள்யூ கண்ணங்கர இலங்கை சிங்கள அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஜெயசாமராஜா உடையார் மைசூர் சமஸ்தானத்தின் கடைசி அரசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கா துரை இலங்கை அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு மஞ்சு பாசினி இந்திய விடுதலை போராட்ட செயல்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஆறாம் ஆண்டு சில்க் சுமிதா தென்னிந்திய திரைப்பட நடிகை இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மன்சூர் அலிகான் பட்டோடி இந்திய கிரிக்கெட் வீரர் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு அஸ்வினி தென்னிந்திய திரைப்பட நடிகை